நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமரு துளிக்காக சென்னையிலிருந்து என்னன்னு பாப்போம் அன்றாடம் ஒரு டம்ளர் அளவு வெறும் வயிற்றில் பருகி வந்தால் குடல் புண் ஆரி போகும் உடல் உஷ்ணமும் தனிந்து போகும் உடல் பலம் பெறும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்